அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அருட்பெரும் ஜோதி அனுஷ்டான விதி திருச்சிற்றம்பலம் சிவகணபதையே நமவென்று குட்டி கொள்கிறது சிவகுரவே நமவென்று நமஸ்கரிப்பது கும்ப பூசை சிவாய நம என்ற நிரீக்ஷணம் செய்வது அஸ்திராய நம என்ற புரோக்ஷணம் செய்வது கவசாய நம என்று திக்பந்தனம் செய்வது அஸ்திராய நம என்று தாடனம் செய்வது சிவாய நம என்று தாளத்திரயம் செய்வது கவசாய நம என்று அவகுண்டனம் செய்வது சிவாய நம என்று தேனு செய்வது அஸ்திராய நம என்று பத்து விசை ஜபம் செய்து மூன்று விசை அஸ்திராய நமவென்று சிரசில் புரோட்சித்து மேற்படியால் மூன்று விசை ஜபஞ்செய்து மேற்படியால் மூன்று விசை தற்பித்து ஆத்ம தத்துவாயஸ்வதா வித்யா தத்துவாயஸ்வதா சிவ தத்துவாயஸ்வதா என்று அறை உளுந்து அமிழளவாக ஜலம் ஆசமித்து அஸ்திராய நமவென்று கட்டை விரல் செய்து கவசாய நமவென்று முகவாய்க்கட்டை இருபுறம் நாசி இரண்டு கண் இரண்டு காது இரண்டு தோல் இரண்டு தொப்புல் மார்பு இப்பன்னிரண்டு இடமும் தொடுவது பின் திருநீரெடுத்து இடது கையில் வைத்து அஸ்திராய நமவென்று ஜலம் புரோக்ஷித்து வலது தொடைமேல் வைத்து நிர்வத்திக்கலாய நம பிரதிஷ்டலாய நம வித்யாக்கலாய நம சாந்திகலாய நம சாந்தி அதீத கலாயநம ஈசான மூர்த்தாய நம தத் புருஷ் வக்திராய நம அகோரஹ்தயாயநம வாமதேவ குகியாய நம சத்தியோஜாத மூர்த்தையே நம ஹிரதயாய நம சிரசே நம சிகாயை நம கவசாயை நம நேத்திரேபியோ நம அஸ்தராய நம என்று ஜபித்து கவசாய நமவென்று குழைத்து அஸ்திராய நமவென்று நிருதி திக்கில் ஈசான மூர்த்தாய நமவென்று சிரசிலும் பசுவின் முளைக்காம்புகள் போல் காட்டும் முத்திரை தத் புருஷ பக்திராய நமவென்று நெற்றியிலும் அகோரஹ்தயாய நம என்று மார்பிலும் வாமதேவ குகியாய நமவென்று நாபியிலும் சத்தியோஜாத மூர்த்தையே நமவென்று முழங்கால் தோல் முழங்கை மணிக்கட்டு பக்கம் முதுகு கண்டம் இந்த இடங்களில் தரித்து கொண்டு கொஞ்சம் ஜலம் விட்டு கையலம்பி முட்டிபிடித்து சிவாய நமவென்று சிரசில் புரோக்ஷித்து பின்பு முன் சொன்ன தத்துவ மந்திரத்தால் ஆசமித்து முன்போல் தொடுமிடந்தொட்டு கவசாய நமவென்று ஜலம் சூழ வளையவிட்டு சிவாய நமவென்று மூன்று விசை அர்க்கியங்கொடுத்து பஞ்சபிரம மந்திரத்துடன் ஹிருதய சிர சிகை கவச நேத்திர அஸ்திராதி மந்திரங்களால் தற்பித்து முன்போல் ஆசனமனாதி தொடுமிடந்தொட்டு அஸ்திராய நமவென்று மனையின் பேரில் புரோக்ஷித்து பின்பு சிவகணபதையே நமவென்று குட்டி கொண்டு சிவகுரவே நமவென்று நமஸ்கரித்து தக்ஷிணாமூர்த்தியை தியானித்து பஞ்சாட்சரத்தை நூற்றெட்டு ஜபஞ்செய்து பின்பு சிவசூரியாய நமவென்று கையில் ஜலம் விட்டு சூரிய அருக்கியங்கொடுத்து பின்பு பதினொரு விசை நமஸ்கரித்து தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் ஸ்தோத்திரஞ்செய்து முன்போல் ஆசனமனாதி தொடுமிடம் தொட்டு விபூதி தரித்து கொண்டு மனையின் பேரில் அஸ்திராய நமவென்று ஜலம் விட்டு தொட்டு ஹிருதய நமவென்று மார்பிலும் நெற்றியிலுமிட்டு பின்பு சிவதரிசனம் குரு தரிசனம் செய்து பின்பு விதிப்படி போஷணஞ்செய்து பின்பு சிவ ஆகமாதிகள் பாராயணஞ்செய்தல் திருச்சிற்றம்பலம்